நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் நண்பு அலைமேலு கண் சிவப்பு கண் எரிச்சல் கண்வழி இவற்றை போக்கக்கூடிய என்னன்னு பார்ப்போம் வாங்க ஜாதி பன்னீர் விட்டு இழைத்து விழுதாக அரைத்து கண்ணை சுற்றி பற்றாக இரவு தூங்கும் போது போடும் நிலையிலே காலையில் கண்வழி கண் சிவப்பு அனைத்தும் நீங்கிவிடும் என்ன நேயர்களே இந்த துளி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்